அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூழ்கியிருப்பார்கள் எழுபது முழம் வரை அவர்களின் வியர்வை செல்லும் அவர்களின் காதுகளை தொடும் அளவுக்கு அவர்களை வியர்வை சூழ்ந்து கொள்ளும் என நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று இரண்டு முஸ்லிம் இரண்டு எட்டு ஆறு மூன்று